வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நான்காவது செய்திச் சேவை நவம்பர் இருபத்தி ஏழு கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் கஜா புயல் நிவாரண தொடர்பான வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அறிவித்துள்ளது நீதிமன்றத்தின் அனுமதியின்றி பொன் மாணிக்கவேல் உள்ளிட்ட சிலை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் ரூபாய் 35 ஐந்து லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை நாகை எம்எல்ஏ அலுவலகத்தில் தாமிமுன் அன்சாரியிடம் சரத்குமார் நேரில் வழங்கினார் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி உறுதி செய்துள்ளார் நீட் தேர்வுக்கு கட்டணம் செலுத்த முடியாத அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்களே கட்டணம் செலுத்த வேண்டும் என தமிழக கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐராவதம் மகாதேவன் சென்னையில் காலமானார் புயல் பாதித்தாவட்ட அரசு மருத்துவமனைகளில் கட்டணமின்றி எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுக்கலாம் தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை கடலூர் ராமநாதபுரம் சிவகங்கையில் ஸ்கேனுக்கு கட்டணமில்லை என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் பேட்டியளித்துள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மத்திய குழு மூன்றாவது நாளாக ஆய்வு செய்து வருகின்றது கரூர் சேலம் சேலம் கரூர் சிறப்பு ரயில்கள் சேவை மீண்டும் துவங்கியது புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை அளிக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது இந்திய செய்திகள் ராமர்கோயில் மீதான உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டு வழக்கு தள்ளிப்போக காங்கிரஸ் மிரட்டல் காரணம் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சுமத்தியிருந்தார் இதற்கு மாநிலங்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் கபில் சிவல் மறுப்பு தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் எட்டு நக்ஸலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான கர்த்தாபூர் வழித்தடம் அமைக்கும் திட்டத்துக்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் நமது நாடு எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் இந்தியர்கள் அனைவருக்கும் சொந்த வீடு இருக்கும் எனவும் பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்துள்ளார் மும்பையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி பத்து ஆண்டுகள் முடிவடைந்துள்ள நிலையில் தாக்குதலில் எந்த நாட்டு தீவிரவாதிகள் ஈடுபட்டுள்ளனர் உள்ளிட்ட விவரங்களை கண்டுபிடிக்க இந்தியாவுக்கு அமெரிக்க எஃபிஐ அதிகாரிகள் உதவினார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி மலைப்பாதையில் பாறையில் பேருந்து மோதி பத்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் எஸ் எம் எஸ் வந்ததால் கொல்கத்தா மும்பை செல்லவிருந்த விமான புறப்பாடு நிறுத்தப்பட்டது ஈரானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி காயம் அடைந்தவர்கள் எண்ணிக்கையில் எழுநூற்று பதினாறாக உயர்ந்துள்ளது ஆஸ்திரேலியாவில் ஸ்ட்ராபெரி பழத்தில் ஊசி கண்டுபிடிக்கப்பட்டதைப் போன்று நியூசிலாந்திலும் ஸ்டிராபெரி பழத்தில் ஊசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மெக்சிகோ வழியாக அமெரிக்காவில் நுழைய முயன்ற அகதிகள் மீது மெக்சிகன் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் அமெரிக்காவில் எச் ஒன் பி விசாவிற்கு விண்ணப்பிக்க அந்தந்த நிறுவனங்களே முன்பதிவு செய்ய வேண்டும் என்ற புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதால் இந்தியர்கள் பெரும் அளவில் பாதிக்கப்படும் நிலை உருவாக்கியுள்ளது உலக அதிசயங்களுள் ஒன்றான சீன பெருஞ்சுவர் உடைந்து நுறுங்க காத்திருக்கிறது இதை காப்பாற்ற சீனா பெரும் போராட்டத்தை சந்தித்து வருகிறது ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முறுப்பு அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் பொது அறிவு சமையல் போன்ற தரமான ஒழிகோப்புகளை இணையதளத்தை பார்வையிடுங்கள் நற்றினை இணைய வானொலியில் உங்கள் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்விங்கள் வணிகச் செய்திகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு முப்பத்தி காசுகள் உயர்ந்தது அரசு துறை வங்கியான ஆந்திரா வங்கி தனது வாராக்கடன் ரூபாய் ஆயிரத்து கோடியை மீட்க ஏலத்தில் விற்பனை செய்ய உள்ளது டிவி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களில் விலையை உயர்த்த வீட்டு உபயோகப் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் முடிவு செய்துள்ளனர் கடந்த வார பங்குச்சந்தையில் ஆறு நிறுவனங்களின் பங்கு ரூபாய் எழுபத்தி நான்காயிரத்து முப்பத்தி கடந்த வாரத்தில் பங்குச்சந்தைகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது ஆனால் நான்கு நாட்களிலே பங்குச்சந்தை முதல் 10 இடங்களில் உள்ள 6 ஆறு பங்கு மதிப்பு கடும் கருவை சந்தித்தது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்தின் பிரம் கிங்ஹமில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் போட்டியில் மகளிர் கிரிக்கெட்டையும் சேர்க்க வேண்டும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கோரிக்கை வைத்துள்ளது பந்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் ஆஸ்திரேலிய அணியில் இருந்து நீக்கப்பட்ட டேவிட் வார்னர் மீண்டும் வீரர்களுடன் வலைப்பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது ஜாம் நடைபெற்ற ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஜாம் ஷெட்பூர் எஃப்சி அணியிடம் ஒன்று என்ற கோல்கள் கணக்கில் நடப்பு சாம்பியன் சென்னையில் எஃப்சி அணி தோல்வியடைந்தது சீனியர் காமன்வெல்த் வால் வீச்சு போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த வீராங்கனை சி ஏ பவானி தேவி தங்கம் வென்றார் இந்திய பெண்கள் அணியின் முன்னாள் கேப்டன் மிதாலிராஜ் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதி ஆட்டத்துக்கு தேர்வு செய்யப்படாதது குறித்து முன்னாள் கேப்டன் கங்குலி கருத்து தெரிவித்துள்ளார் சையது மூடி சர்வதேச பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் சமீர் வர்மா பதினாறு புள்ளி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று புள்ளி பத்தொன்பது இருபத்தி ஒன்று புள்ளி பதினாலு என்ற செட்கணக்கில் சீனாவின் லூ குவான் சிவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்துக் கொண்டார் திரைச்செய்திகள் அஜித் நயன்தாரா நடித்துள்ள விஸ்வாசம் சிவா இயக்கத்தில் வரும் ஜனவரி மாதம் வெளியாகவுள்ளது தமிழ் திரையுலகத்தில் விஜய் சேதுபதியின் வளர்ச்சியை கூறும் புகைப்படம் ஒன்று இணையத்தில் பயங்கர வைரலாக பரவி வருகிறது மறைந்த ஆந்திர முதல்வரும் பிரபல நடிகருமான என் டி வாழ்க்கை வரலாறு படம் கதாநாய என்ற பெயரில் தெலுங்கில் பிரம்மாண்டமாக தயாராகி வருகிறது இத்துடன் நச்சினையின் நின்ற செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்